விளை கடனி மிகு கடைசியர்கள் பாடல் விளையாடலவம் பிங்கு விளை கடனி மிகு கடைசியர்கள் பாடல் விளையாடலவம் மங்குனோடு நீள் கொடிகள் மாடமலி நீடு போடில் மா கரல் குளான் மா கரல் குளான் மங்குனோடு நீள் நீடு மொழில் மா கரலுளான் மாகரூ பொங்கு விரி கொன்றையொடு கங்கை வள திங்களணி செஞ்சடையினான் பொங்கு விரி கொன்றையொடு கங்கை வள திங்களணி செஞ்சடையினான் செஞ்சடையினான் செஞ்சடையினான் செங்கல் விடை அண்ணலடி சேர்பவர்கள் தீவினைகள் தீரூடனே செங்கல் விடை அண்ணலடி சேர்பவர்கள் தீவினைகள் தீரூடனே divinagal teerum udane divinagal teerum udane divinagal teerum udane la la la கலையின் ஒலி மங்கையர்கள் பாடல் ஒலி ஆடல் கவின் கவிஞெய்த அழகார் அழகார் மலையின் நிகர் மாடம் உயர் நீள் கொடிகள் வீத்தும் மலி மா கரல் முள அழக மலையில் நிகரு மாடும் உயரு நீழ் கொடிகள் வீதும் malima karal ulana ila il mali vein ila il mali mel nunaya suram walan gendi சூலம் பலன் ஏந்தி எரிப்பும் சடையினுள் எரிப்பும் சடையினுள் அலை புனல் ஏந்தும் பெருமான் அடியை ஏத்த வினை அகலும் மாக்கரல் உளான் பெருமான் அடியை மா உளான் பெருமான் அடியை எத்த வினையகலும் மிகமேன நன நன ந காலையோடு துந்துபிகள் சங்கு குழல் யாழ் முழவு தாமறுவு சீர் காலையோடு துந்துபிகள் சங்கு குழல் முழவு காமறுவு சீர் மாலை வழிபாடு செய்து மாதவர்கள் ஏத்தி மகள் மகரலுளான் ஏ மாதவர்கள் ஏத்தி மகள் மாகரலுளான் மாகரலுளான் தோலை உடை பேணி அதன் மேல் ஓர் சுடர் நாகம் அசைய அழகுத பாலையன்னிறு புனைவான் அடியை ஏத்த வினை பறையுங்குடனே மாக்கரல் உளான் அடியை ஏத்த வினைபறையும் உடனே உடனே வினைப்பறையும் ஆரேன இங்கு கதிர் முத்தினோடு பொன்மணிகள் உந்தி எழில் மையுள் உடனே மங்கையரும் மைந்தர்களும் மண்ணும் புனலாடி மகிழ் மாகரலுளான் மங்கையரும் மைந்தர்களும் மண்ணும் புனலாடி மகிழ் மாகரலுளான் மாகரலுளான் கொங்கு வளர் கொன்றை குளிர் திங்களணி செஞ்சடையினான் அடியையே மா கரல் உலான் சஞ்சடயினா நடியே நீungal வினை தீர மிக ஏத்தி வழிபாடு நுகராய் எழுமீனே நுungal வினை தீர மிக ஏத்தி வழிபாடு நுகராய் எழுமீனே து நறு நீலம் இருள் நீங்க ஒளி தோன்றும் மதுவார் கடனிவாய் நீலம் இருள் நீங்க ஒளி தோன்றும் மதுவார் கழனிவாய் மஞ்சும் மலி பூம்பொழிலில் நடமாடல் மலி உளான் மாகரல் உளான் வஞ்சமத யானை உரி போர்த்து மகிழ்வான் கரல் உளன் வஞ்ச மதையானை உரி போர்த்து மகிழ்வான் ஓர் மழுவாளன் வளரும் நஞ்சம் இருள் கண்டம் உடைநாதன் நஞ்சம் இருள் கண்டம் உடைநாதன் அடியாரை நலியாவினைகளே aana aana tadarina nana harana mannu marayo பால் மடிவம மாதவர்கள் கூடியுடனாய் மண்ணும் மறையோர்களோடு பால் படிமமாதவர்கள் கூடி உடனாய் இன்ன வகையால் இனிது இறஞ்சிமயோரில் எழும் மாகரல் உளான் இன்ன வகையால் இனிது இறஞ்சிமயோரில் எழும் மாகரலுளான் மாகரலுளான் மாகருளான்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 வானுலகம் ஏரல் எழிதே வெய்ய வினை நெறிகள் செல்ல வந்தனையும் மேல் வினைகள் விட்டலுருவீர் சதர் நல்ல மைகுள் விரி காணல் மதுவார் கழனி மாகரல் உள மாகரல் உளான் எழிலதார் கைய கறி கால்வரையின் மேலது உரி தோல் உடைய மேனி அழகார் ஐயன் அடி சேர்வரை மாக்கரல் உளாங் ஐயன் அடி சேர்வ வரை அஞ்சி அடையா வினைகள் அகலும் மிகவே வினைகள் அகலும் மிகவே தூசு துகில் நீழ் கொடிகள் மேகமுடு தோய்வன பொன்மாடமிசையே செய்கை மிக மாதவர்கள் ஓதி மலிமாகரல் மாகரல் உளன் பாசுபத பிச்சை வரி நச்சரவு கச்சை உடை பேணியழக பூசு பொடி ஈசன் என எத்த வினை நிற்கல் இள போகும்டனே ததறின தூய விரி தாமரைகள் நெய்தல் நீர் குவளை தோன்ற மதுவுள் பாய வரிவண்டு பல பண்முறலும் ஓசி பயில் மாகரலுளான் மாகரல் உளான் சாய விரல் ஊன்றிய இராவணன தன்மை கடனின் பெருமான் ஆய புகழியே தும் அடியார்கள் வினயாயினவும் அகல்வது எளிதே மாகரல் உளான் மாகரல் உளான் பெருமான் புகழேத்தும் அடியார்கள் வினையாயினவும் அகழ்வது எளிதே காலின் நல்ல பைங்கடல்கள் நீழ்முடியின் மேல் உணர்வு காமுறவினார் மாலும் மலரானும் அறியாமை எரியாகி உயர் மாகரல் உள்ளான் நாளும் எரி தோலும் உரி மாமணிய நாகாமோடு கூடிவுடனாய் ஆளும் விடையூர்தி உடை அடிகள் அடியாரை அடையாவினைகளே மாகரல் உள்ளான் விடையூர்தி உடை அடிகள் அடியாரை அடையா வினைகளே கடைகள் நெடுமாடும் மிகவோங்கும் வீதி ீதிமலி காழியவர்கோன் தொடர என்ன காழியவர் கோல் அடையும் வகையால் பரவி அரணை அடிக்கூடும் சம்பந்தம் உரையால் தொடர காழியவர்கோன் சம்பந்தன் உரையால் மடைகுள் புனலோடு வயல் கூடும் பொழில் மாகரல் உளாங் அடியே உடைய தமிழ் சம்பந்தன் காழியவர்கால் மா கரல் உளன் அடியே உடய தமிழ் பதுணர்வர் அவர்கள் தொல் வினைகள் ወல் கூடலே நனனை நனனை ஆ ஆ ஆ தமிழ் பத்தும் உணர்வாரவர்கள் தொல்வினைகள் ஒல்கூடனே உடைய தமிழ் பத்தும் உணர்வாரவர்கள் தொல்வினைகள் ஒல்கூடனே தொல்வினைகள் ஒல்கூடனே தொல்வினைகள் ஒல்கூடனே தொல்வினைகள் ஒல்கு